சச்சிதானயந்த க்ரிஷ்டிணே க்ளிஷிணே நமோ नमो वेदांत वेद्याय பிரவேபுசாட்சிணே கிருஷ்ணம் வியசாயம் வந்தே முனி சகசிரமூர் புருஷோத்தமூஷோ சகசிரே சகசிரநாச்சியை எல்லோருக்கும் பகவான் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் மனசார வாழ்த்திறேன் நூற்றி நாற்பத்தி எட்டா எத்தனை கிளாஸு ஆ நூற்றி நாற்பத்தி ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தை பூர்த்தி பண்ணியிருக்கோம் விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யம் பகவத்பாதருடைய வியாக்கியானம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் அதை விசாரம் இதற்கு பதினஞ்சு வியாக்கியானங்கள் இருக்கிறதாக ஒரு புஸ்தகத்தில் பார்த்தேன் அதில் பகவத்பாதாளுடைய வியாக்கியானத்தை மாத்திரம்தான் நம்ம படிச்சுருக்கோம் அதற்கு விஸ்தாரமாக விவருத்தி அப்படிங்கிற ஒரு வியாக்கியானத்தையும் தாரக பிரம்மானந்தா அப்படிங்கிற ஒரு பெரியவர் பாஷ்யத்துக்கு வியாக்கியான் ஆதிசங்கரருடைய வியாக்கியானத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அவர் அதை அங்கங்கே கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஆரம்பத்தில் அதை பார்க்கலை பிறகு அதை பார்க்க ஆரம்பித்தோம் எங்கள் தேவையோ அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம் இது மகா சமுத்திரமாகத்தான் இருக்குது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் படிக்கிறதுக்கு சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணினார் இதுவரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் பொதுவாக ஒரு ஒரு ஜென்ரல் வியூ என்ன படித்தோம் இது வரைக்கும் அப்படிங்கிறத நான் இருக்கேன் சாரம்னு வச்சுக்கோங்களேன் செம்மரி மாதிரி இதில் இன்னும் சில விஷயங்களும் சொல்லப்படுறேன் அதாவது சில நாமாக்கள் ரெண்டு தரம் வந்திருக்கு சில நாமாக்கள் மூணு தடம் வந்திருக்கு சில நாமாக்கள் நாலு நாலு தரம் வந்திருக்கு அஞ்சு தரம் எந்த நாமாக்களும் வரல ஆக ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை வந்திருக்கு ஒரே நாமாக்கள் அதெல்லாம் எது அப்படிங்கிறதையும் சுருக்கமாக உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை எங்களுடைய வெப்சைட்டில் போய் அதை பார்க்கலாம் வெப்சைட்டில் போனால் அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு இதை கொடுக்குறோம் அதில் போய் நீங்கள் அதை பார்த்துக்கோங்கோ அங்கங்கே அந்த நாமாக்களை என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ உதாரணத்துக்கு அசோக்கஹா அப்படிங்கிறது ரெண்டு தடவை வந்திருக்கு அசோக்கா விஷோகா அதில் ஆச்சாரியார் எங்கே என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்காருன்னு அங்கே போட்டிருக்கோம் அது அப்படியே எல்லாம் தேவநாகரியில் போட்டிருக்கோமே தவிர தமிழில் போடலை நீங்கள் சீரியஸாக அது யார் தெரிஞ்சவர்களை வச்சுன்னு பார்த்துக்கலாம் தமிழில் ஒன்று ஒன்றுக்கும் போடலை இப்போதைக்கும் அதுக்கு தான் அவகாசம் அதை தனியாக நாங்கள் அதில் போட்டு விடுறோம் நான் ஒன்று அதை விளக்கி சொல்ல போகிறதில்லை பொதுவாக நம்ம எங்கே வருது மகாபாரதத்தில் இது ஆய லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கிற ஸ்ரீ மகாபாரதத்தில் வேதவியாசரால் இயற்றப்பட்ட மகாபாரதத்தில் ஆணுஷாசினிக்க பருவத்தில் பீஷ்ம யுதிஷ்டிர சம்பாதத்தில் இருக்குது மகாபாரதத்தில் சாப்டர்லாம் சொல்லணும் அனுசாசன பருவம் எத்தனாவது அத்தியாயம் அனுசாசன பருவத்தில் நூற்றி நாற்பத்தி ஒம்பது அத்தியாயம் ஆ நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இது மோட்ச தர்மாந்தர்கமாக நம்ம இந்த விஷயத்தை அப்புறம் பார்ப்போம் இது கரெக்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன் மகாபாரதத்தில் ஆனுஷாசன பருவம் ஆணுசாசன பருவம்னா அது எத்தனாவது பருவம் அது ரெண்டாவதா மூணாவதா அது பார்க்கணும் ஏற்கனவே இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னால் அந்த பருவத்தில் இத்தனாவது இதில் இந்த பாகம் வருது மோக்ஷர்மத்திலையோ ஏதோ ராஜ தர்மத்தை உபதேசிக்க பண்ணுற பகுதியிலையோ வருகிறது நான் கொஞ்சம் தெளிவில்லாமல் சொல்கிறத நீங்கள் பொறுத்துக்கோங்கோ நான் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதை தெளிவுபடுத்துகிறேன் முதல்ல நம்ம பழக்கத்தில் சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் இங்கே கிடையாது அதாவது சுக்லாம்பரதரம்னு ஆரம்பிக்கிறோம் எஸ் எத் விரத பக்திராத்தியாக அதில் முதல்ல விக்னேஸ்வர வந்தனம் விஸ்வக்சேன வந்தனம் அப்புறம் வந்து வியாச நமஸ்காரம் அது ரெண்டு ஸ்லோகம் அப்புறம் விஷ்ணுவுக்கு ஒரு நமஸ்காரம் அது வரைக்கும் தான் எஸ் எஸ்மரண மாத்திரேன அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே இருக்கு ஆரம்பம் வந்து ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்சார் அப்படிங்கிறது தான் வைசம்பாயனருடைய வாக்கியம் வைசம்பாயனர் என்ன சொல்கிறார் அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை சொல்கிறாரு இங்கே வைசம்பாயனர் ஜனமேஜயன்கிட்ட சொல்கிறதாக இருக்கு வைசம்பாயனர் யார்கிட்ட சொல்கிறாருன்னு கேள்வி வருமா இல்லையோ ஜனமே பையன் அபிமன்யுவோட பையன் பரீட்சித்து பரீட்சித்தினுடைய பையன் ஜனமே இந்த ஜனமே ஜெயனுக்கு வைசம்பாயினர் சொல்கிறதாகத்தான் இந்த மகாபாரதமே அமைஞ்சிருக்கு அவர் என்ன சொல்கிறார் பல விஷயங்களை யுதிஷ்டிரர் தர்மராஜா பீஷ்மர்கிட்ட இருந்து கிருஷ்ணர் சொல்கிறார் தர்மத்தை கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னதுனால யுதிஷ்டிராக எல்லா தர்மத்தையும் கேட்டதுக்கு பிறகு மனசுக்கு சுத்தத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை தர்மத்தையும் கேட்ட பிறகு சந்தனவோட புத்தராகிய பீஷ்மர்கிட்ட மறுபடியும் பேசினார் ஏற்கனவே பேசின்னு இருக்காருங்கிறது தெரியுது அதுதான் இன்ட்ரடக்ஷன் வைசம்பாயினர் ஜனமேயர் ஜெயனுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார் யுதிஷ்டரர் வந்து பீஷ்மர்கிட்ட இருந்து எல்லா தர்மத்தையும் கேட்டார் அப்புறம் மறுபடியும் கேட்க ஆரம்பித்தார் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார் அப்புறம் யுதிஷ்டரருடைய கேள்வி ஆக விஸ்வசாஸ்திரநாம வியாக்கியானம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பாஷ்யம் அப்படின்னு கேட்டால் நம்ம சம்பிரதாயமாக சொல்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் பழக்கத்தில் ஏற்பட்டது ஆகா இந்த முதல் ஸ்லோகங்கிறது ஸ்ருத்வா தர்மானேண்தான் வைஷம்பாயன உவாச்ச அதுக்கப்புறம் யுதிஷ்டிரருடைய கேள்வி யுதிஷ்டிரர் என்ன கேட்கறாருன்னா அது ரொம்ப முக்கியம் நமக்கு கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியேக்கம் பராயணம் ஸ்துவந்தர்ச்சாப்னவாசுபம் கோர்மசர்வர்மாணாம் பக்தரமோமதிஞ்சபன்முச்சத்தை ஜன் ஜென்மசம்சாரபந்தனாத் ஆக இதெல்லாம் இந்த கேள்வி இது ஆச்சாரியரும் ரொம்ப அழகாக போட்டிருந்தார் நம்ம பார்த்துருக்கோம் ஆக இந்த உலகத்தில் ஒரே தெய்வம்னு சொல்லப்படுறது எது எந்த தெய்வத்தை நம்ம குறிக்கோளாக கொள்ளணும் எந்த தெய்வத்தை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி மனிதர்கள் மோக்த்தை ஏதாவது நன்மையை அடைவார்களோ அதை சொல்லணும் தர்மங்களே எந்த தர்மம் உயர்ந்தது என்பது தங்களுடைய அபிப்பிராயம் என்ன எந்த தர்மம் உயர்ந்த தர்மம் எதை ஜபம் பண்ணி இந்த ஜீவாத்மாவானது இந்த பிறவிச்சூழல் இந்த சம்சாரத்திலேருந்து விலகுகிறது இப்போ கேள்வி எத்தனை எப்படி வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி நாரதருட்ட கேட்டார் பதினாறு குணங்களை பற்றி கேட்டாரோ அது மாதிரிதான் இங்கேயும் அஹ ஏகோத பாராயணக்கம் ஸ்வந்த கம் அர்ச்சையு மாணவம் பிரப்னுயு சர்வர்மா கமோமத்த கிஞ்சபன்முச்சத்தை ஜன் ஜன்மசம்சாரபாத் இது யுதிஷ்டருடைய கேள்வி இது ரெண்டு ஸ்லோகம் அப்புறம் பீஷ்மர் வந்து வர்ணிக்கிறர் அவருடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறார் அது வந்து அந்த ஸ்லோகங்கள் நிறைய போகின்றன இப்போ முதல் ஸ்லோகம் ஒன்று இது ரெண்டு ரெண்டு மூணு யுதிஷ்டருடைய கேள்வி முதல் இது வைசம்பாயினருடைய விஷயம் ஜனமேஜயனுக்கு சொல்கிறது இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் அதுக்கப்புறம் தர்மராஜா யுதிஷ்டர்கிட்ட கேட்குற கேள்விகள் அது ரெண்டு ஸ்லோகம் அப்புறம் 4, 2, 1, 3, அப்புறம் நாலுலருந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இத்தனை ஸ்லோகங்களும் பீஷ்மருடைய வாக்கியங்கள் அத்தனைக்கும் பதில் சொல்கிறார் எந்த தெய்வம் யாரை லட்சியமாக கொள்ளணும் யார் ஒரு யார் முதல் தெய்வம் முதன்மையான தெய்வம் யாரை குறிக்கோளாக கொள்ளணும் அவரைத்தான் குறிக்கோளாக கொள்ளணும் அவரைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும் அவரை தான் அர்ச்சனை பண்ணணும் அதுதான் உயர்ந்த தர்மம் ஜபம் பண்ணுறது அவரை குறித்து தான் ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சாஸ்திரநாமத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆக இந்த ஸ்லோகங்களெல்லாம் பதிமூணு ஸ்லோகங்கள் இப்போ பதினாறு ஸ்லோகங்களில் பதிமூணு ஸ்லோகங்கள் அவருடைய வாக்கியங்கள் அதெல்லாம் நான் திரும்பவும் விளக்கி சொல்லலை பதிமூணு ஸ்லோகங்கள் அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் நம்ம சம்பிரதாயத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு நியாசங்கள்லாம் சொல்கிறோம் அந்த நியாச பாகங்கள்லாம் கிடையாது அங்கே மகாபாரதத்தில் பீஷ்மர் சொல்கிறதில் இந்த நியாச பாகங்கள்லாம் கிடையாது நியாச பாகங்கள் தியானம் அதெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம விளக்கி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வகுப்பில் அதை பற்றி முதல்ல ஆரம்பத்திலே அதை பற்றி விளக்கி சொல்லியிருக்கோம் அப்புறம் முதல்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு நூறு நாமாக்கள் நூறு நூறாக பார்க்குறத விஸ்வம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத் பாவா பூதாத்மா பூத்தபாவனா அப்படின்னு முதல் ஸ்லோகத்துலேருந்து அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச்சுயுதா விஷாகபிரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதா இருபத்தி நாலா ஸ்லோகத்தில் அச்சுதா அப்படிங்கிற வரைக்கும் நூறு நாமாக்கள் ஒரு ஒரு இடத்துலேயும் ஆச்சாரியர் பிரதமம் சதம் விவருத்தம் தித்தியம் சதம் விவருத்தம் அப்படின்னு குறிப்பிடுறார் ஒவ்வொரு ஒரு நூறு நாமாக்களுக்கும் பிறகு நூறு நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டா இருநூறா இரநூறு நாமங்களுக்கு விளக்கம் தரப்பட்டது முந்நூறு நாமங்களுக்கு விளக்கம் தரப்பட்டது அப்படின்னு ஒரு ஒரு இடத்துலையும் சொல்கிறார் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நாம ஆஹா விஸ்வஹாலிருந்து ஆரம்பித்து அச்சுதஹா வரைக்கும் நூறு நாமாக்கள் பிரிஷாகபிகிலிருந்து ஆரம்பித்து சிம்ஹகா வரைக்கும் நூறு நாமாக்கள் முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் வருகிறது அமிர்தியு சர்வதிக் சிம்ஹா சிந்தா சந்தாத்தா சந்திமாம் ஸ்திரகா இப்போ முதல் ஸ்லோகத்துலேருந்து இருபத்தி நாலு ஸ்லோகம் வரைக்கும் அந்த இருபத்தி நாலு ஸ்லோகத்தில் அச்சுதஹா ஃபஸ்ட்டு லைனில் முடிஞ்சு விடுது ஆஹா நூறு ஸ்லோகங்கள் ஆஹா விஷா கபிலேருந்து சிம்ஹா அது வரைக்கும் நூறு நாமாக்கள் அதுக்கு கீழே கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் நான் வச்சுன்னு இருக்கேன் இப்போது அப்புறம் அடுத்தது சந்தாத்தா வரைக்கும் இருக்கு இந்த சந்தாத்தாலேருந்து ஆரம்பித்து சிம்ஹாக்கப்புறம் சந்தாத்தா சந்தாத்தாலேருந்து யுகாதி கிருத்து அது வரைக்கும் முந்நூறு நாமாக்கள் இருக்கு யுகாதி கிருத் யுகாதிகிருத் யுகா யுகாவர்த்தோ நைக நைக்கமா அயோமஹா ஷனஹா அது நாற்பத்தாறாவது ஸ்லோகம் நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்துக்குள்ளே நூறாவது நாமன் நிறைவு பெறுகிறது ஸ்லோகத்துக்குள்ளே அச்சுதஹான்னு நிறைவு பெறுறது அதே மாதிரி முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்துக்குள்ளே சிம்ஹா அப்படின்னு இரநூறாவது நாம நிறைவு பெறு அதே மாதிரி நாற்பத்தி யுகாதி கிருத்து அப்படின்னு சொல்லி முந்நூறாவது நாம நிறைவு பெறுகிறது ஆஹா இதை நூறு நூறு நாமாவும் சொல்கிற வழக்கம் உண்டு ஓம் அச்சுதா ஜனமஹா ஓம் விஸ்வா ஜனமகா ஓம் அச்சுதா ஜனமஹா ஓம் ரிஷா கபய நம அதை மாத்திரம் எடுத்து எடுத்து சொல்லுவார்கள் சில பேர் சிம்ஹா என் நம சந்தாத்ரய நம அப்படி சொல்கிற வழக்கம் ஆஹா யுகாவர்த்தா அதுலேருந்து நூறா முந்நூற்றி ஒன்றாவது நாமம் ஆரம்பிக்கிறது அனையஹா நாலு நானூறாவது நாமத்தில் பூர்த்தியாகுது ராமோ விராமோ விரதோ மார்க்கோ நேயோ நயோ வந்து ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் இது இந்த ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் அணையகாங்கிற நாமாவோட பூர்த்தியாக இருக்குது அதே மாதிரி வீரகா வீரகாங்கிறது தான் நாங்கள் ஆரம்பிக்கிறது வீர சக்தி மதாம் சிரேஷ்டோன்னு இருக்குது அது நானூற்றி ஒன்றாவது நாமா அதுலேருந்து போக்தா ஐநூறாவது நாமா அறுபத்தாறாவது ஸ்லோகம் இது உத்தரோ கோபதிர் கோப்தா ஜானகமிய புராதனஹா ஷரீரபூதபிருத்து போக்தா போக்தா கபீந்திரஹா பூரிதக்ஷிணா ஆஹ் இந்த போக்தாங்கிறது அதோட முடிகிறது ஐநூறாவது நாமம் அறுபத்தாறாவது ஸ்லோகம் அதே மாதிரி கபீந்திரஹா ஏன்னா போக்தக்கப்புறம் கபீந்திரா பூரிதட்சிணா கபீந்திரஹாவில் ஐநூற்றி ஒன்று ஆரம்பித்து சிவகா அறுநூறாவது நாமம் அதில் முடிகிறது அனிவர்த்தி நிவர்த்தாத்மா சம்க்ஷேப்தா க்ஷேமகிருத் சிவகா அங்கே அது எழுபத்தி ஏழாவது ஸ்லோகம் எழுபத்தி வருது சிவகாங்கிறது முன்னாலேயே ஒரு தடவை வருது அது சிவகாங்கிறது சர்வ சர்வ சிவஸ்தானு அங்கேயும் வருது அது ரிப்பீட்டேஷனில் வருதா சிவகா அப்புறம் அடுத்தது ஸ்ரீவத்ஸவக்ஷா அறுநூத்தி ஒன்றாவது நாமா அப்புறம் சத்கிருதி எழுநூறாவது நாமாவில் முடிகிறது சத்கதி சத்கிருதி சத்தா சத்பூதி சூரசேனோ யதுசிரேஷ்டா சன்னிவாச சுயாமுனா கரெக்டாக எண்பத்தி எட்டு அறுபத்தாறு எழுபத்தேழு இப்படி தான் போகிறது ஐம்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு இப்படி தான் வருது நாமாக்கல்லாம் அதுக்குள்ளேயே வந்துவிடு அப்புறம் அடுத்தது அக்ஷோபியா கடைசியிலையும் வருது சுவர்ணபிந்து ரக்ஷோபியா இங்கே இருக்கு அப்புறம் வந்து சங்கபரன் நந்தகி சக்ரி ஷார்கன்வா கதாதரஹா ரதாங்கபாணி ரக்ஷோபியா இதெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் சுவர்ணபிந்து அக்ஷோபியா அதுக்கு முன்னால் தொண்ணூற்றி ஒன்பதாவது சத்தாங்கிறது தொள்ளாயிரத்தி நாமா சொல்லிட்டேன் ஸ்ரீவதவக்ஷா சொல்லிட்டேன் இல்லையா ஆ அப்போ சத்தாங்கிறது தொள்ளாயிரத்தி ஒன்று சுவர்ண பிந்து எட்நூறு அது தொண்ணூற்றி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் இருக்குது இருக்கு அப்புறம் எட்நூற்றி ஒன்றாவது அக்ஷோபியகாலேருந்து ஆரம்பித்து அப்பயயா தொழா என நாம வரைக்கும் போகிறது அது எங்கே வருகிறது சனாத் சனாதனதம கபில்கபிரப்பயா ஸ்வஸ்தித ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தஷிணா நூற்றி ஸ்லோகம் அப்பயா கபிரப்பியா அதில் இருக்குது அப்புறம் ஸ்வஸ்திதாங்கிறது தொள்ளாயிரத்தி ஒன்று ஆரம்பிக்கிறது இங்கே சர்வ பிரகரணாயுதா அது நூற்றி இருபதாறு ஸ்லோக்கம் சங்கபிரந்த கீச்சக்ரீ ஷாங்க தன்வா கதா தர ரதாங்க பாணி ரக்ஷோபிய சர்வப்பிரஹரணாயுத இப்படி இந்த சஹசிரநாமத்தில் நூறு நூறு நாமாக்கள் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதையே கூட சில பேர் பண்ணுறது உண்டு சகசிரநாமத்தினுடைய சாரம்னு சொல்லி விஸ்வாய நம விஸ்வ அச்சுத்த விரஷாகபிஹ சிம்ஹா சந்தாத்தா இல்லை பத்து என்னது இருபது நாமாக்கள் வரும் விஸ்வாய நம அச்சுத்தாய நம சிம் சிம்ஹாய நம அது மாத்திரம் வழக்கம் உண்டு ரெண்டையும் சேத்து சொல்கிறதும் உண்டு சந்தாத்திரே நம யுகாதிக்கிருத்தே நம யுகாவ நம அனயாய நம வீராய நம போக்திரே நம கபீந்திராய நம சிவாய நம ஸ்ரீவத்ஸவக்ஷாய நம ஸ்ரீவத்ஸவக்ஷே நம சம சய நம சாயை நமலிடத்தில் சொல்கிறது உண்டு சுவர்ணபிந்தவ நம அக்ஷோய நம அப்ப நம சுவிதாய நம சர்விரகரு நம வெறும் ஒரே நாமாக்கள மாற்றம் சொல்கிறதும் உண்டு அதாவது விஷ்வாய நம அச்சுத்தாய நம சிம்யா நம யுகாதிகே நம அனையய நம போக்ய நம சிவா நம சத்ய நம சுவர்ணபிந்தவே நமஹா அப்பயாய நமகா சர்வ பிரகரணாயுதாய நமஹா இப்படி சில சமயம் பூஜைகள் பண்ணுறபோது இப்படி எல்லா நாமாக்களை சொல்கிற பழக்கங்களும் வழக்கத்தில் இருக்குது தசநாமாக்களை சொல்கிறது விம்சதி நாமாக்களை சொல்கிறது தசன்னா பத்து விம்சத்தின்னா இருபது அப்புறம் ஐம்பது ஐம்பது நாமாக்களாக சில பேர் சொல்லுவார்கள் எப்படி சொன்னாலும் சரி அது எப்படி விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் இருக்கிற சில நாமாக்களையாவது தியானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவ்வாறு சொல்லப்பட்டுருக்கு ஆக என்ன புரிஞ்சுக்கணும் வைசம்பாயனர் ஜனமயன ஜெயனுக்கு சொல்கிறது மகாபாரதத்தினுடைய விஷயம் அதுலேருந்து அந்தர்கத்தமாக சொல்லப்படுறது தான் யுதிஷ்டிர பீஷ்ம சம்பாதம் ஸ்ரீகிருஷ்ணர் தான் சொல்கிறார் நீ போய் தெரிஞ்சுக்கோ பீஷ்மர் உத்தராயணத்துக்குள்ளே சரீரத்தை விட்டுடுவார் அவருடைய அனுபவம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் தர்மராஜா சாஸ்திரத்தை எத்தனை தடவை கேட்டாலும் அது வந்து பல பலம் கொடுக்கும் அதில் ஏற்கனவே தர்மராஜாவுக்கு விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் கூட பெரியவர்கள்டருந்து கேட்டுட்டே இருக்கணுங்கிறது ஒரு தர்மம் தெரிஞ்சதாக இருந்தாலும் தெரிஞ்ச விஷயத்தே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தால் தான் அது மனசில் போய் ஆழமாக பதிஞ்சு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக ஆகும் ஆக பௌன புண்ணியன சிரவணம் குறியாது மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இரு தினந்தோறும் சாப்பிட்ற மாதிரி தினமும் சாப்பிட்டதே திரும்ப திரும்ப தானே சாப்பிட்டுருக்கும் அதே இட்லி தோசை அதே சாதம் ஒரு இதே தானே சாப்பிட்றோம் அது மாதிரி தினமும் திரும்ப திரும்ப திரும்ப படிக்கணும் ஏன்னா வாழ்க்கைக்கு ஒவ்வொரு க்ஷணமும் அது தேவைப்படுகிறது அதனால் பீஷ்மரை போய் கேளு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் யுதிஷ்டிரர் தூண்டினார் யுதிஷ்டிரரும் ஸ்ரத்தா பக்தியோடு போய் கிருஷ்ணர் பின்னால் நின்னுண்டார் யுதிஷ்டிரர் கேட்டார் அப்படி ராஜ தர்மங்கள் மோட்ச தர்மங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆறாயிரக்கணக்கான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அதில் ராஜ தர்மங்கள் சாந்தி பருவம் எத்தனாவது பருவம் அது சாந்தி பருவம்ங்கிறது பன்னெண்டாவது பருவம் முதல்ல நமக்கு அதெல்லாம் பழக்கம் வேணும் மௌசல பருவத்திலேருந்து இந்த முதல்ல இருந்து ஆரம்பித்து எத்தனை பருவங்கள் இருக்குது மகாபாரதத்தில் இதெல்லாமாவது தெரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தரது இப்போல்லாம் விளையாட்டாக வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் எத்தனை நாடிகள் இருக்குது எத்தனை மண்டலங்கள் ஹிந்து மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணுன்னா முதல்ல இதை சொல்லித்தரணுமே அறுபது வருஷத்தை சொல்லுன்னா அறுபது வருஷம் ஸ்லோக ரூபத்தில் இருக்குது அறுபது வருஷம் ஸ்லோக ரூபத்தில் இருக்குது பிரபவா விபவா பிரஜோத்பத்தி இதெல்லாம் ஸ்லோக ரூபத்தில் இருக்குது அது மாதிரி மகாபாரதம்ங்கிறது இது பண்ணது யார் வியாசர் சொன்னது விநாயகர் எழுதினது இதெல்லாம் தெரியணுமே இப்படிலாம் ஸ்லோகங்கள்லாம் உண்டு அதனால் ஆதி பருவம் முதல் பருவம் சபாபர்வம் அப்புறம் வனப்பர்வம் விராட்ட பருவம் உத்தியோக பருவம் பீஷ்ம பருவம் துரோண பருவம் கர்ணப்பர்வம் ஷல்ய பருவம் சௌபத்திக்க பருவம் சௌப்திக பருவம் அதாவது சௌ அதெல்லாம் தூக்கின்றது திரௌபதியோடய குழந்தைகள்லாம் தூங்கின்றது அதில் சௌத்திக பர்வம் ஸ்திரீ பர்வம் சாந்தி பருவம் அனுஷாசன பர்வம் ஆஸ்வமேதிக பர்வம் ஆசிரம வாசிக பர்வம் மௌசல பருவம் மகா பிரஸ்தானிக பருவம் ஸ்வர்காரோகண பர்வம் ஹரிவம்ச பருவம் இந்த ஹரிவம்சம் சேர்த்தா லட்சத்துக்கு மேலே போய்டும் ஸ்லோகங்கள்லாம் இது கிலப்பர்வம் என்று சொல்கிறார் பதினெட்டு சொர்க்காரோகண பருவத்தோடு பதினெட்டு பருவம் முடிஞ்சு விடுறது அதில் இது வந்து சாந்தி பருவத்துக்கு அடுத்தது ஆணுசாசிக பருவம் இதெல்லாம் வந்து பீஷ்மர் வந்து கடைசியாக சொல்லக்கூடிய உபதேசங்கள்லாம் ஆனுஷாசன பருவம்னு சொன்னாலே எல்லாம் வந்து சாசனம் அனுசாசனம்னு சொன்னால் எப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தணுங்கிற உபதேசம் தர்மா தர்ம விவேக்கம் அதுதான் இங்கே ஆனுஷாசனிகளை இருக்குது இதில் அசோகாங்கிற நாம ரெண்டு தினம் வந்திருக்கு அசோகா அனக அனந்த அனல அனிருத்த அனிர்தேஷவனிர்விண அனில அபராஜித அமிதவிக்கிரம அமேயாத்மா அமோக அக்ஷோயா ஆதிதேவ ஆதித்ய ஈஸ்வர உத்வா கத்தன காஷவோத்தி சூராத்மா சூழ ங்க ஷூரீசாமர் துவா நயமாக பாவனீ புணியா புருஷா புஷ்ராட்சவிர மகானா மகீதர மகா யசுப்பதாக வசமன வாயுவா விக்கமீ விஷயோன விபு வேதவி சாங்கிரு சவிதா சகிஷ்ணு சாட்சி சிந்த சிம்ம சுகத சவிஷ்ட சிரஷ்டா ஹரிஹி ஹவிஹி ஹிரண்யகர்பகா ஹுதபுக்கு க்ஷாமா தொண்ணூற்றிரெண்டு நாமாக்கள் அதில் ரெண்டு சொல்லலை இப்போ தொண்ணூறு சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோம் இப்போது இந்த தொண்ணூறு அது சிலதெல்லாம் சந்தேகத்தில் இருக்குது இன்னும் இப்போ தொண்ணூறுன்னா என்னாச்சு கிட்டத்தட்ட நூறே ரிப்பீட் ஆகிருக்கு பத்தை தவிர பத்து போயிடுச்சுன்னா தொண்ணூறு ரிப்பீட் ஆகிருக்குன்னா தொண்ணூறு நாமாக்கல் ரெண்டு தடம் வந்திருக்கு ரெண்டு தடம் வந்திருக்கு அப்புறம் மூணு தடம் வந்திருக்கிற நாமாக்கள் இதுக்கெல்லாம் வேறு வேறு அர்த்தங்கள் சொல்லிவிடுகிறார்கள் நாமாக்கல் ரிப்பீட்டேஷன் ரிப்பிட்டேஷன் ஆயிருந்தாலும் கூட அர்த்தபேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதெல்லாம் நம்ம தெளிவாகவே இதில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அச்சுதா அச்சுதா அச்சுதாக எந்த இடத்துலலாம் வந்திருக்கு அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச்சுயுதா அப்புறம் வந்து அச்சுத பிரதிதிராணா வேதாஸ்வாங்கோ ஜித கிருஷ்ணோ திருட சங்கர்ஷனோச்சியுதா அப்படி வந்திருக்கு அப்படி மூணு தடவை வந்திருக்கு அவ்வயா அவ்வயா மூணு தடவை வந்திருக்கு பூதாத்மா பரமாத்மா ச பரமாத்மா சூதாத்மா பரமாத்மா சூக்தானாம் பரமாகதி அவ்யய புருஷ சாட்சி அப்படின்னு அந்த ஸ்லோகன் நம்பர் நாங்கள் போடலை முடிஞ்ச அப்புறம் போட பார்க்குறோம் அப்புறம் சர்வ சர்வ சிவஸ்தானு பூதாதிர் பூதாதிர்நிதிரவியயா அங்கே மூணு தடவை அங்கே வந்திருக்கு இந்த அவ்வியயாங்கிறது மூணு தடவை வந்திருக்கு சனாத் சனாதன சனாதனத்தமாக கபில கபிரப்பியா சில ரீடிங்கில் கபிரவ்யகான் இருக்கும் சில கபிரப்பியயா இல்லை சில ரீடிங்கில் கபிரவியயா கபிரவ்யா ஏன்னால் இப்போ நம்ம அத்வைத சித்தாந்த ரீதியில் சங்கர பகவத் பாதர் வியாக்கியானம் பண்ண திருஷ்டியில் மற்ற மதாச்சாரியர்கள்லாம் பண்ணியிருக்கக்கூடியதில் மாற்றங்கள் இருக்குது சில நாமங்களை சேர்க்கிறார்கள் சில நாமங்களை பிரிக்கிறார்கள் ஆகா இங்கேயும் அவ்வயகா சனாத் சனாதனதபக் கபில கபிலவ்யா அப்படி அங்கே அவ்வயகாங்கிறத எடுத்துக்கணும் சில புஸ்தகங்கள் அவ்வயகா அவ்வயாங்கிற பாடப்படி பார்த்தோம்னா அவ்வயகா மூணு தடம் வந்திருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு தடம் வந்திருக்குன்னு சொல்லலாம் அஹ் அப்பய போட்டும் படபேத திரவ அங்கீயபிராக்கெட்டில் என்ன போடணும் அப்பய அப்படி அப்பய பாட்டு அப்புறம் அஜாங்கிறது மூணு தடவை வந்திருக்கு அஜேஸ்வர்தி சர்வாதிரச்சு அங்க அப்புறம் அமத்தியுதா திமா அஜோ தொர்மருஷணாஸ்தா நாங்கள் ஸ்லோக நம்பர் இங்கே கொடுக்கல கடைசி நேரத்தில் கொஞ்சம் தயார் பண்ணதுனால முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நேரம் நாளில் அதை திரும்ப அதை ஒழுங்கு பண்ணி போட்டுடுவோம் அஜோ துர்மருஷணஹான்னு அங்கே இருக்குது அப்புறம் அஜோ மகார்குவாபாவியகான்னு வருது ஆஹா மூணு இடத்துல அஜசப்தம் வருது அப்புறம் பத்மநாபகாங்கிறது மூணு இடத்துல வருது அப்புறமேயோ ஹிருஷிகேச பத்மநாபோ மரப்பிரபு மயிரீச்சிர் தமனோஹம்சுவர்ணோ பஜகோத்தமஹா ஹிரண்யநாப சுதபா பத்மநாப பிரஜாபதி அப்படின்னு அங்கே வருது அப்புறம் பத்மநாபோரவிந்தான்னு ஒரு ஸ்லோகத்தில் வருது அப்படி இருக்கு அப்புறம் போக்தாங்கிறது மூணு தடவை வருது பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா உத்தரோ கோபதிர் கோப்தா உத்தரோ சர்வமிய புராபூதோகாத்திரு அங்கே ஒன்று இருக்கு அனந்தோஹுதூக அப்படின்னு இன்னொன்று இருக்குது அப்புறம் பிராணாங்கிறது மூணு தடவை வருது ஈஷான பிராணத பிராண அச்சு பிரதித்தாண வைக்குண்டபுருஷ் பிராண மூணு தடவை வருது மாதவஹாங்கிறது மூணு தடவை வருது எழுபத்தி ரெண்டு நூற்றி மூணு நாமாக்கள் மூணு இடத்துல வருது தொள்ளாயிரத்துல எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்டஸ்ரேஷ்ட பிரஜாபதி ஹிரண்யர்போ பூகர்போ மாதவா வேத்தியோ வைத்திய சதா யோகி வீரா மாதவோ மது அப்புறம் ஏகோனைக்சவஹ்கக்கிங் எத்தத் பதமனுத்தமம் லோகபந்தர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலஹா அங்கெல்லாம் வந்திருக்கு அப்புறம் வசுகுங்கிறது மூணு தடவை வருது நூற்றி நாலு இரநூத்தி எழுபது அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு நாமாக்கள் இதிலெல்லாம் நாமாங்கிறதுல நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்லோகத்துக்கு நம்பர் தரல வசூர் வசுமனாகா அது ஒரு நாமா சுபுஜோ துர் வா மஹேந்திரோ வசுதோ வசு அங்கே வந்திருக்கு மனோஜவோ வசுரேத வசுப்பத வசுர வசுப்பிர வசு வசுமனிய சமாத்மா சம்மித்தியோட்டோ மனோஜவீரோ வசுரேத வசுப்பத வசுர் வசுமனா சத்ய சமாத்மா சம் இது மாறுது போட்டிருக்கேன் மனோஜபஸ்தீர்த்தகரோ வசுரேதா வசுப்பிரதா வசுப்பிரதோ வாசுதேவோ வசுர் வசுமனாஹவிஹி அங்கே வசூ இருக்கு வசுர் வசுமனாஹவிஹி ஸ்லோக நம்பர் கொடுத்தா போகிறோம் அப்படி போட்டால் போகிறோம் வாசுதேவா மூணு தடவை வருது முந்நூற்றி முப்பத்திரெண்டாவது நாமா அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது யோ வரதோ வாயு வாஹன வாசுதேவோரா புரந்தர அந்த ஷ்லோகத்தை போட்டவர் அந்த ல போட்ட வாசுதேவோவரந்தர பரவாயில் அது மாத்திரம் போட்டவ அதில் வருது அப்புறம் பூதாசோ வாசுதேவான்னு ஒரு வாக்கியம் வருது மனோஜவஸ்தீர்த்தகரோ வசுரேதா வசுப்பிரதா வசுர்வசுமனாசத்ய வசுப்பிரதோ வாசுதேவோ அங்கே ஒரு வாசுதேவோ வருது அப்புறம் விஷ்ணுங்கிறது மூணு இடத்துல வருது ரெண்டு விஸ்வம் விஷ்ணு அதில் ரெண்டாவது நாமா இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாம அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது முதல்ல விராஹி ரிஷபோ விஷ்ணு அப்புறம் காமதேவ் காமபால்காமி காந்திருத்த அனிர்ஷிய வபுர் விஷ்ணு அங்கீயும் விஷ்ணு இருக்குது அப்புறம் வீரா நூற்றி அறுபத்தி ஆறு எழுநூற்றி வருது வைத்தியோ வேதியோ வைத்தியஸ் தாயோகி வீரா வருது சுவர்ணபர் வர்ணோஹேமா வராங்கச் சந்தனாங்கி வீரா விஷம் சூன்யா அங்கிருக்கு அப்புறம் உத்தாரணோஷா புண்ணியோஸ்வப்னாசன வீரார்கட்சணசந்த அப்படின்னு அங்கவீர அப்புறம் வீரங்கிறது மூணு வருது நானூற்றி ஒன்று அறுநூற்றி நாற்பத்தி மூணு அறுநூற்றி அம்பத்தி ராமோ விராமோ விரதோ மாகோ நேயோ நோனய வீர்த்திம்தான் ஸ்ரேஷ்டோ அங்கவீர அப்புறம் காலே காலநேமி வீர அப்புறம் அடுத்தது காமதேவ காமபாலக்காமி காந்திருத்த அனிர்ஷிய வபுர்விஷ்ணு வீர அனந்தோ தனஞ்சய அப்புறம் சத்யங்கிறது மூணு தடவை வருது நூற்றி ஆறு இரநூத்தி பன்னெண்டு எண்நூத்தி முப்பூ எண்நூற்றி அறுபத்தொம்பது வசூர்வசுமன சமாத்மா குருர் குருதமோ தாம சத்ய சத்யபராக்கிரம அப்புறம் சத்வான் சாத்விக சத்யா அப்புறம் நாலு திரவ வர்ற நாமக்கல் ஸ்ரீமான் இருபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி எட்டு இரநூத்தி இருபது அறநூற்றி பதிமூணு யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ஹவுஸ்ரீமான் நாரசிம்ஹவுஸ்ரீமான் கொடுத்த நாரசிம்ஹபுஸ்ரீமான் அதே மாதிரி இன்னொன்று மகாபுத்திர் மகாவீரியோ மகாசக்திர் மகாத்யுதி அனிர் தேசிய வபுஸ்ரீமான் அங்கே ஒரு ஸ்ரீமான் வந்திருக்கு அக்ரணீர்கிராமணி ஸ்ரீமான் அப்புறம் ஸ்ரீதஸ்ரீச்ரீனிவாசஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனா ஸ்ரீதரஸ்ரீகரஸ்ரேய ஸ்ரீமான் அங்கஸ்ரீமான் வருது திரையாஸ்ரேயா அப்புறம் நிவர்த்தாத்மா வருது இரநூத்தி இருபத்தொம்பது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்புறம் எழுநூற்றி எழுபத்தி நாலு ஆவர்த்தனோ நிவத்தாத்மா சம்வத்தமர்ன அப்புறம் வந்து யஜ்யஜோ மஹேஜ் கிரதுசத்திரம் ரித்துன்னு இருக்க சர்வதீ விமுக்தாத்மா ஜான சர்வதி விமுக்தாத்மா யஜ்யஜ்யோ மஹேஜ்ய கிரதுசத்திரம் சதாம் ஓகே விமுக்தாத்மாவே நிவத்தாத்மாங்கிற அர்த்தத்தில் எடுத்துட்டு சொல்லியிருக்கு அப்புறம் ஓகே அனிவர்த்தி நிவத்தாத்மா ஆவர்த்தனோ நிவத்தாத்மா அனிவர்த்தி நிவாத்மா அப்புறம் சமாவ்த்தோ நிவத்தாத்மா அங்கே அனிவருத்தாத்மா நிவிறத்தாத்மான்னு ரெண்டு அர்த்தம் வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு அப்புறம் பிராணதஹாங்கிறது நாலு தடவை வந்துருக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சாவது நாமா முந்நூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி எட்டாவது நாமா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது நாம ஈசான பிராணத பிராணஹா அச்சுத பிரதித பிராணா பிராணதா வைகுண்ட புருஷப் பிராண்பிராணதா ஆதார நிலையோதாத்தா ஊர்தக சத்பதாச்சார பிராணதா அங்கேயும் பிராணதா வந்திருக்கு அப்போது இப்படி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா கடைசியில் பகவான் நான் விஷ்ணு சாஸ்திர நாமத்தை சொல்லி விடுறார் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு நாமாக்களுக்கும் பகவத்பாதிரை சொல்லியிருக்கிற இந்த ரெப்பிட்டேஷனுக்கெல்லாம் அங்கங்கே வேறு வேறு அர்த்தங்கள் சொல்லியிருக்கார் அது எல்லாத்தையும் இதிலேயே போட்டிருக்கோம் நான் இப்போ விளக்கி சொல்லலை சொன்னால் அதுக்கு இன்னொரு வகுப்பு ஆகிடும் ஒரு ஒரு நாமாவுக்கும் இந்த விசோக் அசோக்கஹா அப்படின்னா விசோக்கஹான்னு இன்னொரு இடத்துல இருக்கு அப்போ இது ரெண்டுக்கும் ஆச்சாரியர்கள் எப்படி அர்த்தம் சொல்லியிருக்கார் அதுவே ஒரு அனுசந்தானம் தியானந்தான் ஒரு நாமாவை எடுத்துகிட்டு நினச்சிண்டாலே போகிறோம் ஒரு நாமாக்களையும் எடுத்துட்டு அதில் எந்த நாமாக்கள் ரொம்ப நமக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கோ அந்த நாமாக்கள் எடுத்துகிட்டு அந்த நாம அர்த்தத்தை தியானம் பண்ணலாம் அதுக்காகத்தான் இதெல்லாம் கொடுத்துருக்கு இந்த நாமாக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதே அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு இதனுடைய பலஸ்ருத்தியை நன்றாகவே சொல்கிறார் இந்த பலஸ்ருத்திலையும் நத்தேயாந்தி பராபவம் வரைக்கும் தான் மகாபாரதத்தில் இருக்குது இந்த விஸ்வசாஸ்திரா மற்ற பாராயணம் பண்ணுறதுனால என்னெல்லாம் பலன் கிடைக்கும் சதுர்வித ஃபல புருஷார்த்த சித்தி இங்கே ஒரு ஒரு ஆச்சார் ஒருத்தர் எழுதியிருக்கார் சகல சௌபாகியப்பிரத விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்ரம் எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியது விஷ்ணு சகசிரநாமம் சதுர்வித பல புருஷார்த்த சித்தியும் கொடுக்கக்கூடியது இந்த விஷ்ணு சகசிரநாமம் அதனால் இந்த சகசிரநாமத்தை படிக்கிறதுக்கு சுவாமி நமக்கு மனசில் தூண்டி அனுகிரகம் பண்ணி அதை நிர்விக்ரமாக பூர்த்தி பண்ணியிருக்கார் ஒரு தினம் படித்தா போகிறாது ரெண்டு தினம் படித்தா போகிறாது மறந்து போயிடும் ஆகையினால நம்ம எப்படியும் இந்த சாஸ்திரங்களை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த சாஸ்திர சிந்தனையிலேயே இருக்கணும் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தஷ்ச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்சர் அதுக்கு தான் இந்த மாதிரி தேசத்தில் தவிர வேற எங்கேயும் முடியாது கடவுளை விடாமல் நினைக்கிறதுக்கு எத்தனை ப்ரோக்ராம் இருக்குது சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு நவவிதமாக வெளிப்படுத்தலாம் ஏகாதச விதமாக பாகவத்தில் பார்க்குறோம் இப்படிலாம் பகவானுடைய புகழை கேட்கறது அதை சொல்கிறது அப்புறம் அவரை தியானம் பண்ணுறது அவருடைய நமஸ்கா அவருக்கு பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது அப்புறம் வந்து பாவனை மனசுக்குள்ளே குழந்தை மாதிரி பாவிச்சுக்கிறது அடிமை மாதிரி பாவிச்சுக்கிறது நண்பனை மாதிரி பாவிச்சுக்கிறது அப்புறம் நம்மளையே அவருக்கு கொடுத்துட்டு மறந்து விடுறது பேசாமல் அமைதியாக இருக்குது ஆத்மநிவேதனம்னா சாந்தி அப்புறம் யார் ஆத் என்னையே கொடுத்தாச்சுன்னா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அதான் என்னையே கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் ஆத் அதை பகவானே என்னுடைய ஸ்வரூபங்கிறத உணர்றது நான் என்ன கொடுத்துட்டேன் பகவான்கிட்ட அப்படின்னாலும் அதுக்கப்புறமும் தன்னுணர்வு தெரியத்தானே தெரிகிறது அந்த தன்னுணர்வு வேறு இறைவன் வேறு அல்ல உணர்வு தான் அப்படின்னு முடிக்கிறது அதற்கு இப்படி எல்லாம் வழிகள் சிந்தனைகள்லாம் பண்ணி சகசிரநாமங்கள் என்னது ஓர் நாமம் ஓர்ருவம் இல்லாருக்கு ஆயிரணன் நாமங்கள் மாணிக்க சொன்ன மாதிரி பகவானுக்கு ரூபமும் கிடையாது நாமமும் கிடையாது நமக்கு நிறைய ரூபங்களில் ஆசை இருக்குது நம்மளும் நம்மளையும் ரூபமாக நினச்சிக்கிறோம் எல்லா ரூபங்களையும் பார்த்து ராகத்வேஷங்களை உண்டு பண்ணிக்கிறோம் வளர்த்துக்கிறோம் நிறைய ரூபங்களை அதுக்கு பதிலாக ஈஸ்வர ரூபங்களை நினச்சி ஈஸ்வர நாமங்களை நினைக்கணும் நம்ம விவகாரத்தில் மனுஷிய ரூபங்களையும் மனுஷ நாமாக்களையும் நினச்சா என்ன ஆகும் நாம் பேர் வச்சிருப்பான் ஆனால் ராமசுவாமின்னா நமக்கு வந்து அந்த ராமசுவாமி தான் ஞாபகம் நமக்கு கெடுதல் பண்ண ராமசுவாமி இல்லாட்டி நல்லது பண்ண லக்ஷ்மண சுவாமி இதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பகவான்னு எடுத்துட்டா அதுக்கு தான் எல்லாேருக்கும் அப்படி பேர் வைக்கிறதுக்கு காரணமே பகவானுடைய நாமத்தை வச்சா நமக்கு ராகத்வேஷம் வராதுங்கிறதுக்கு தான் பாலகிருஷ்ணன் அப்படின்னா பாலகிருஷ்ணன் தானே ஞாபகம் வரணும் பாலகிருஷ்ணன்னா என்ன சின்னதாக இருக்கிற கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அப்படின்னா அது மாதிரி தான் அதுக்கு தான் ஞாபகத்துக்கு வரணும் அருணாச்சலம்னு சொன்னால் திருவண்ணாமலை ஞாபகத்துக்கு வரணும் அருணாச்சலம்னு சொன்ன உடனே நமக்கு வேறெல்லாம் அருணாச்சலமாக ஐயோயோ அப்படின்னா அப்போ என்னாகுது நம்ம அருணாச்சலம்னால் நான் இந்த அருணாச்சலத்தை சொல்லப்ப ரமண மகரிஷி பாடின அக்ஷர ரமண அக்ஷரமா அக்ஷரமணி மாலை அக்ஷர மணமாலை அந்த மா அதில் அந்த அருணாச்சலத்தை சொல்லி ஏன்னா நம்ம எல்லாேரும் அது எதுக்கு பேர் வைக்கிறோம்னா அந்த பகவன் நாம வைக்கிறதுக்கு காரணமே பகவன் நாம நினைக்கணுங்கிறதுக்கா ஜிதக்ரோதான்னு குழந்தைக்கு பேர் வச்சோன்னு வச்சுங்களேன் ஆ ஜிதக்ரோதா ஜித மண்யுஹும் அப்படின்னு பேர் வச்சா வெடிஞ்சழுந்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தான்னு கோபத்துக்கு த இதுக்கு மாதிரி இருக்குது க்ஷமாக அப்படின்னு பேர் வைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அதுக்குத்தான் வந்து பேருக்கேற்ற மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் இறைவனுடைய திருநாமத்தை எல்லாம் வைக்கிறதுனுடைய காரணம் சிந்திக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மனசாந்தியோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படிலாம் வைக்கிறது அப்போ அது பாட்டுக்கு மதம் அதாவது நம்முடைய மதம் நம்முடைய நம்பிக்கைகள் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்குது நம்ம ராகத்வேஷம் பார்ட்டுக்கு ஒரு பக்கம் இருக்குதுன்னா சேர்லன்னா சரி வராது ஆக சாஸ்திரங்கள் நம்ம வாழ்க்கையில் மிளிர வேண்டும் சாஸ்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணத்துலையும் அது பயனுள்ளதாக இருக்கணும் இல்லாட்டி அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை படிக்கிறது ராமாயணம் அடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படி இருக்கலாமா அது மாற்றி படிக்கிறது விஷ்ணு சாஸ்தனமாக அடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படி இருக்கக்கூடாது படிக்கிறது ராமாயணம்னா படிக்கிற ராமனை மாதிரி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்படி இத்தனை திருநாமங்களை படிக்கிறபோது விஸ்வஸ்மயினமாக ப்ராட் அவுட்லுக் வரணும் விஷ்ணவேனமாக பிராணதாக அச்சுதாக இப்படிலாம் ஒரு ஒரு நாமாவும் நமக்கு ஞாபகத்துக்கு வந்ததுன்னா அதுக்கு தான் சின்ன வயசுலேயே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை மரப்பாடம் பண்ண வைக்கிறது மர்பாடம் பண்ணிவிட்டால் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் சாயங்காலம் ஒரு தட்டை வச்சுட்டு விபூதியெல்லாம் அதில் வச்சுண்டு இந்த விஷ்ணு சாஸ்திரநாம ஸ்தோத்திரத்தை சொல்லி நெத்தியில் விபூதி வச்சுட்டு தான் இது நம்முடைய பண்பாள் பழக்கம் இந்திராட்சி சிவக சோஸ்திரம் இதெல்லாம் ஒரு என்ன த அதுக்குன்னு ஒரு தட்டு இருக்கும் வீட்டில் அந்த குட்டியாக ஒரு பித்தள தட்டுருக்கும் அந்த பித்தளை தட்டில் வந்து அதில் விபூதியெல்லாம் போட்டு அதெல்லாம் அழகாக ஒரு இலையை போட்டு மூடி அதெல்லாம் ஜபிச்சு ஜபிச்சு தினம் எப்போ இருந்தாலும் சரி அந்த விபூதி தான் நம்மளை காப்பாற்றும் அது ரக்ஷ அது நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு விஸ்வாசம் ஸ்ரத்தா விவாஸ் விஸ்வாசம் இப்போ வந்து வேறு விதமாக ப்ரசென்ட் பண்ணணும் பவர் ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கணும் நீ வேதம் சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறது ஸ்ரத்தையோட ஒரு அதெல்லாம் புரியாது பாரதியார் பாட்டும் புரியாது நான் என்னது நம்பு நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அப்படின்னு சொன்னால் எல்லாம் வராது பவர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களா ஓஐசின்னு உட்காந்துவிடும் அப்போ வந்து அந்த லாங்குவேஜில் சொல்ல வேண்டியிருக்கு நம்ம ஸ்ரத்தாங்கிற வா சப்தத்துக்கு இருக்கிற ஒரு ஜீவன் அது காணும் பவர் ஆஃப் ஃபேய்த்துக்கு ஜீவன் வந்திருக்கு அந்த ஜீவன் அங்கே போய் உட்காந்துருக்கு ஏன்னா அது குழந்தை நம்மள என்ன பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக லாங்குவேஜை மாற்றுவேன் லாங்குவேஜ் மாதிரினா இல்லை எல்லாம் ப்ராப்ளம் வருது பாருங்கள் லாங்குவேஜுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அது அந்தந்த பாஷையில் சொன்னால் தான் அதுக்கு மதிப்பு இப்போ விஷ்ணு சகஸ்திர நாமத்தை படிக்கிறதுக்கு பகவான் நம்மளை தூண்டினார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின மாதிரி பக எம்பெருமான் பெருமாள் வந்து நம்ம மனசில் வந்து விஷ் அவரோட நாமங்களை படிக்கிறதுக்கு நம்மளை தூண்டி நாமும் அதை பொறுமையாக ப பகவத்பாதருடைய வியாக்கியானத்தோடு படித்திருக்கோம் திரும்ப திரும்ப எத்தனை முறை படித்தாலும் போராது படிச்சுட்டே இருக்கிறதுக்கு சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் நமக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு தூண்டுதல் இதனால் ஏற்பட்டுருக்கு தொடர்ந்து நாம் இது படித்ததையே ஏன்னா இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணத்தினால எத்தனை தினம் வேணாலும் போட்டு கேட்கலாம் சிந்தனை பண்ணலாம் அந்தந்த நாமாக்களை மாத்திரம் தனியாக இது பண்ணலாம் அப்படியெல்லாம் நன்றாக சிந்திக்கிறதுக்கு நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் அவர் எப்போவுமே நம்முடைய மனசில் கீதையில் பகவான் சொன்ன மாதிரி நானே வேத விதினர் மாதிரி நம்மளை இந்த சகசிரநாமத்தை அறிஞ்சுண்டு அதனுடைய பாஷ்யா வியாக்கியானங்களை எல்லாம் சிந்தனை பண்ணி எப்பொழுதும் பகவானுடைய அந்த தத்துவ சிந்தனையிலேயே இருக்கிறதுக்கு அந்த பரமார்த்த வஸ்து நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் விஷ்ணு ஜிஷ் மகாவிஷ்ணு பிரப விஷ்ணு மகேஸ்வரம் नमामि நமாருஷோத்தம் நமஸ்தனன் சகசிரமூச சகசிரபாட்சி சகசிரநே புருஷா சேருஷா சகசிரோட்டிணே நமேவிந்தமீத்த சத்குருநாத மகாராஜிக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இதை நாம் சம்பிரதாயமாக பூர்த்தி பண்ணி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிடுவோம் அவருடைய பிரசாதமாக எப்போவும் விஷ்ணு சாஸ்திர நாமங்கள் நம்முடைய ஹதயத்தில் ஒலிச்சின்ண்டே இருக்கட்டும் அது அதுக்குள்ள நாமங்களும் நாமார்த்தங்களும் நம்முடைய மனசில் பிரகாஷிக்கட்டும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் सदगुरनाथ महाराज की